ம் திாமிகிகேந்திரம்ை பாயனூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்ஸ மேவே மேவச்சமேவேவியம் மேவே சுவோதி சம்பிரதாயோ வம்சரிஷிபோ மோ நமோ குருபோப்பிரோமஸ்மி சன சக வீரியவா தேஜஸ்வினீ தமஸ்து மாவிஷாவை ஓ கடோபிஷத் முதல் அயம் ரெண்டாவது வல்லி முதல் மந்திரம் नानार्थे तयो श्रेया आददानस्य साधु நாஷம்சி நீதேயு प्रेयो விரணீத்த श्रेयो ேயய்ச்சேய தௌ சம்பரீத்வினீரே மந்தோக் எமராஜ நச்சிகேதஸுக்கு சாஸ்திரோபதேசத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்த மோக்ஷ தேர்ந்தெடுப்பவனை புகழ்ந்து பேசுகிறார் பொதுவாகவே வாழ்க்கையில் பரமபுருஷார்த்தமாகிய மோட்ச தேர்ந்தெடுப்பவனை புகழ்ந்து பேசுகிறார் பொருளியலை நீக்கி அருளியலை நாடுபவனை புகழ்ந்து பேசுகிறார் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லுகிறது ஆனால் அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை அருள் இல்லைன்னா அறம் இல்லைன்னா எவ்வுலகமும் இல்லை எப்படி பொருள் இல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி இல்லையோ அந்த கீதையில ஒரு ஸ்லோகம் வரும் அக்னஸ்டாஸ்ரத்தான சம்சயாத்மா வினஷதி நியாயம் லோகோஸ்தி ந பரம் ந சுகம் சம்சயாத்மனஹா இந்த லோகமில்லை அவனுக்கு எங்கேயும் நிம்மதி கிடையாதுன்னுட்டார் கிருஷ்ணர் எப்பவும் நிம்மதி கிடையாது எங்கேயும் கிடையாது ஆக விவேகத்தோட வாழ்க்கையோட லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு தான் பேர் சாஸ்திரத்தில் புருஷார்த்த நிச்சயம்னு பேர் புருஷார்த்த நிச்சயம் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக தீர்மானம் செய்ய வேண்டும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் அப்பொழுதான் அந்த குறிக்கோளை அடைய முடியும் அ குறிக்கோளை தேர்ந்தெடுத்தல் குறிக்கோளுக்கான வழிமுறையை அறிதல் அந்த வழிமுறையை பின்பற்றுதல் குறிக்கோளை அடைதல் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தேவைதான் இப்போ வந்து இந்த முகாம் நடத்தணுங்கிறது குறிக்கோள் அந்த முகாம் எப்படி நடத்தணுங்கிறது வழிமுறை அந்த வழிமுறையை பின்பற்றுதல் அப்புறம் முகாம் நடத்தி நிறைவு செய்தல் எது எடுத்தாலும் இப்படிதான் ஆக அர்த்தம் காமம் தர்மம் மோக்ஷம் நாலு புருஷார்த்தம் எல்லா புருஷார்த்தமும் வேணும் இருந்தாலும் பரம புருஷார்த்தம் மோட்சம் நிச்சயம் பண்ணணும் அந்த பரமபுருஷார்த்தத்தை சூஸ் பண்ணுறவனை புகழ்ந்து பேசுகிறார் கடைசியில் பார்த்தோம் யோகக்ஷேமோகேமாத்து மந்தா பிரேயா விரணீத்தே இதை பகவானும் கீதையில் சொல்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் தயேயா மாம் பிரபத்தியம் தேல தெளிவாக சொல்கிறார் அடுத்தது காங்க்ஷந்த கர்மணாம் யஜந்த இக தேவதா க்ஷிப்ரம் ஹி லோகே சித்திர் பவதி கர்ம ஆகையினால் அங்கேயும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து கர்மகாண்டத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வேதாந்தத்தில் ருச்சி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் பகவானும் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே எததாமப்பி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தா ஸ்ரேயஸை விரும்புகிறவன் மிக குறைவுங்கிறார் கிருஷ்ணர் அப்படியே ஸ்ரேயஸை விரும்பினாலும் அந்த ஸ்ரேயஸை அடையிறது ரொம்ப அபூர்வந்தான் ஆனால் ஸ்ரேயஸத்தான் சூஸ் பண்ணணும் என்பது கருத்து இனி அடுத்த மந்திரத்துக்கு போலாம் ஆஹ் இந்த ரெண்டு மந்திரமும் ரொம்ப எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் மனப்பாடம் அணிக்கணும் அந்நேயுத்தைவிரேயஸே உபயநா புருஷகம்சி நீதிரேயுபவதி ஹீயாவு பிரேயோ விரணீத்தேயேய மனுஷியமே தௌசம்பீத்திய श्रेयो ஹிதீரோபிப்ரேயசோ பிரணீதே ம பிரே மந்தோ யோகக்ஷேமாத்ரிணீதே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே அப்போ தான் நமக்கு காலம்பரை இது ஒரு தட சொல்லணும் இந்த ரெண்டு மந்திரத்தையும் அப்போ தான் நாம் எதில் எந்த புருஷார்த்தத்தை நாம் சூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும் நம்ம அர்த்த புருஷார்த்தமா காம புருஷார்த்தமா புருஷார்த்த நிச்சயா ராமகிருஷ்ணபிரமஸ்வருடைய உபதேச மொழியை படித்தா முதல்ல போட்டிருக்கும் மனித பிறவியின் நோக்கம் கடவுளை அடைவதற்காக மட்டுமே அண்ணா அர்த்தம் மோக்ஷந்தான் அர்த்தம் கடவுளை அடைகிறதுங்கிறது தான் இன்னொரு பாஷையில் சொன்னால் முக்தி அடைகிறதுன்னு அர்த்தம் கடவுளை அடைவது வேறு முக்தி அடைவது வேறு கிடையாது ஆ முக்தி அடைவதும் கடவுளை அடைவது என்று சொல்வதும் ஒன்றே முதல்ல போட்டிருக்கும் இந்த உபதேச மொழிகள் எடுத்தோம்னா முதல் இதுவே அதுதான் இருக்கும் அது நிறைய பேருக்கு புரியணுமே வாழ்க்கையினுடைய பரம லட்சியம் பணமோ காம காஞ்சனமோ கீர்த்தியோ கிடையாது சேர்த்துக்கணும் கீர்த்தியும் சேர்த்துக்கணும் காம காஞ்சன கீர்த்தியில் நமக்கு தாத்யம் கிடையாது நமக்கு கடவுளை அடையிறது தான் தாற்பயம் சரி இப்போ என்ன பண்ண போகிறார் இது பொதுவாக ஜென்ரலாக பேசிட்டார் மோட்ச புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறவன் புத்திசாலி விவேகி தீரகா அவர் பாஷையிலே சொல்லுவோம் அர்த்த காம புருஷார்த்தத்தை தேடுறவன் தர்மார்த்த காம புருஷார்த்தத்தை தேடுறவன் தர்மம் ரொம்ப முக்கியந்தான் அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா கோயிலுக்கு போகிறதுக்கும் கடவுளை கும்பிடுறதுக்கும் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா பொருள்தான் அர்த்த காமந்தான் பொருள் இந்த காமகாஞ்சன கீர்த்தியில்தான் தாற்பயம் இந்த காமகாஞ்சன கீர்த்தியை பகவான் கொடுப்பார்னு சொல்லி பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும் நான் அடைய வேண்டியது என்னது காமகாஞ்சன கீர்த்தி அதுக்கு என்ன சாதனம்னா ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணினா நெய் விளக்கெல்லாம் போட்டால் நம்மளும் போட்டு வச்சுருக்கோமே நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படியா வரட்டும் தான் இல்லாட்டி இன்னொரு தான் ரெடியாக இருக்கிறான் கூப்பிட்டுருக்கான் அல்லே அதெல்லாம் கொடுக்குறேன்னா தான் நாளைக்கு பாருங்க ஒரே கூட்டமாக இருக்கும் இங்கே ஏன்னா குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி நம்ம என்னென்ன சொன்னிருக்கோம் உபரிஷரி கொடுக்குறாருன்னு அவங்க ஜோசியர்லாம் என்ன சொல்கிறாங்கண்ணா குரு தோஷமெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் இங்கே வாங்கும் எல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க சீக்கிரம் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் நல்லது அப்படிதான் ஆரம்பிக்கணும் கிருஷ்ணரே அப்படி தான் சொல்கிறார் ஆர்த்தபக்தி அர்த்தார்த்தி பக்தி ஜிக்யாசு பக்தி ஞானபக்தி தானே சொல்கிறார் ஆர்த்த என்ன அர்த்தம் கஷ்ட காலத்தில் மாத்திரம் கடவுளை கும்பிடுவான் அது மாத்திரம் இல்லை ஜோசியர் சொல்லியிருப்பார் திருவண்ணாமலையை சுற்றிட்டு வார்னு ஜோசியர் சொன்னால் செய்வான் அப்புறம் அதில் வேற காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்லாம் கேட்போம் இப்படி பண்ணால் போகிறதா அப்படி பண்ணால் போகிறத ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது ஆமாம் அதே லட்சியமாக வச்சா இதையும் கேட்க போகிறான் அத்த ஆர்த்த அப்புறம் சில பேருக்கு இப்போ வகுப்பில் சொன்னேன் இல்லையா ஏதாவது சில பேருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு பயந்துன்னு பக்தி பண்ணுறான் எதுக்கு பகவானை பூஜை பண்ணுறேன்னா அவர் பூஜை பண்ணேன்னா ஏதாவது தண்டனை கொடுத்துட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயபக்தி கஷ்டத்தை போக்கணும்னு கடவுளை கும்பிடுறது கஷ்டம் வராமல் இருக்கணுமேனு சொல்லி கடவுளை கும்பிட்றது அப்புறம் என்னென்னா இன்னும் போறல கொடுத்ததெல்லாம் போடல இந்த வருஷம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை அச்சீவ் பண்ணியனா அதில் வந்து உனக்கு ஒரு ஒன் பர்சன்ட் கொடுத்து விட்றேன் பக்தி அப்புறம் மூணாவது தான் எப்படி தப்பி தவிர என்னென்ன தக்ஷாமதிட்டை என்ன கேட்குறோம் மஹியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா தனம் பிரயச்ச என்ன காமம் பிரயச்ச காஞ்சனம் பிரயச்ச கீர்த்தி பிரயச்சை அதோ கேட்குறோம் தக்ஷாமதிட்டை என்ன கேட்குறோம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா ஜிக்யாசு பக்தி அப்புறம் புரிஞ்சு போச்சு ஆஹா சுவாமியோட அனுகிரகத்தினால சாஸ்திரம் கிடைச்சது குரு கிடைச்சார் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குருர் அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜியானம் அஹோ சுகம் அஹோ சுகம் துர்தர்ஷம் அதி கம்பீரம் அஜம்சாமியம் விசாரதம் நமஸ்குருமோ யாபலம்னர் கௌடபாதர் நிஸ்துதிர் நிர்ணமஸ்காரான்னு சொல்லிவிட்டு கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய காரிக்கல சொல்கிறார் அவனுக்கு ஸ்தோத்திரம் கிடையாது நமஸ்காரம் கிடையாதுங்கிறார் நிஸ்துதி நிர்ணமஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்கிறார் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தவருக்கு நமஸ்காரம்னா நிஸ்துத்தர் நிர்நமஸ்காரம் அதுக்கப்புறம் வந்து துர்தர்ஷம் அதி கம்பீரம் அஜம்சாமியம் விசாரதம் சகிருத் விபாதம் விஜாத்வா நமஸ்குருமோ யசாபலம் முடிஞ்ச வரைக்கும் நமஸ்காரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நமஸ்காரம் பண்றேன் இந்த குருவுக்குன்னு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா நீ நானும் வேறே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஓ உடம்பு வேற என் உடம்பு வேறையே தவிர ஓ மைண்டு வேற என் மைண்டு வேற மாதிரி தெரியறதே தவிர நீயும் நானும் தொய்மைய சாண்ய திரைகோ விஷ்ணு தான் பா பாடம் ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா ஹஸ்தாமலக்கிய நீங்களும் நானும் ஒன்னு ஹஸ்தாமலகர் சொல்ற சங்கராச்சாரியர் பார்த்து நீங்களும் நானும் ஒன்னுன்னு சிஷ்யன் சொல்றான் குருவை பார்த்து சபாசங்கரார் குரு அப்படின்னா பக்தியோட சொல்றான் எப்படி இருக்கு பாருங்க பக்தியோட சொல்றான் நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றான் நீங்களும் நானும் ஒண்ணுதான் அதான் நல்லா புரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் நக்கிரகிச்சது அத்வைத்தம் திருஷுலோகேஷு ந அத்வைத்தம் குருணா சக விவகாரத்தில் கூடாது இப்ப நச்சிகேத இத்தனை நேரம் பொதுவா புகழ்ந்தார் மோக்ஷ பொதுவா புகழ்ந்தார் இப்ப வந்து நச்சிகேதஸ புகழ இந்த மந்திரம் நச்சிக்கேத புகழக்கூடிய மந்திரம் யமகிருத்த நச்சிக்கேத பிரசம்சா யமதர்மராஜாவால் நச்சிக்கேத்தானவன் புகழப்படுகிறான் சுவம் பிரியான் பிரியரூபாக அபித்யச்சிகேத்திய சாட்சி நைத்தகம் சங்கா வித்தமீம்தி பனுஷிய சியன் பிரியூப்பிச்சா அயன்னச்சிகேத்தியா நைதா சங்கமீம்திவோ மனுஷே நச்சிக்கேத்தியசிராட்சீ ஓ நச்சிக்கேத்த நீ எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டாய் சன்னியாசத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ சம் ப்ளஸ் நீ ப்ளஸ் அஸ் அஸ்ஸுன்னு சொன்னால் தூக்கி எறியறதுன்னு அர்த்தம் அஸ்ய தீ க்ஷிபி அதனால தான் அதுக்கு அஸ்ஸு நீ அஸ் நீ அஸ்ஸுன்னா நிச்சயமா விடுறது நாய் வாந்தியை எடுத்துகிட்டு திரும்பவும் சாப்பிட்ற மாதிரி திரும்ப எடுத்துக்க விடாது வேண்டாம் மண்ணாசையை விட்டேன் மண்ணாசையை விட்டேன் மண்ணாசையை விட்டேன் பெண்ணாசையை விட்டேன் பெண்ணாசையை விட்டேன் பெண்ணா செய்ய விட்டேன் மூணு அது வேறு மெதுவாக சொல்ல மூணு தான் இப்படி சின்னதாக மூணு பெருசாக மூணு இன்னும் பெருசாக மூணு சொல்லணும் மண்ணா செய்ய விட்டேன் மண்ணா செய்ய விட்டேன் மண்ணா செய்ய விட்டேன் மண்ணா செய்ய விட்டேன் மண்ணா செய்ய விட்டேன் மன்னா செய்யி விட்டேன் மண்ணா செய்ய விட்டேன் மன்னா செய்ய விட்டேன் மன்னா மூணு தட் சொல்லணும் இப்படி மூணு தடவை கொஞ்சமாக சொல்லணும் அப்புறம் மூணு தடவை கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணணும் அப்புறம் இன்னொரு மூணு தடவை வாயச இன்னும் நல்லா ரைஸ் பண்ணணும் சூரியன் சாட்சியாக சந்திரன் சாட்சியாக நக்ஷத்திரங்கள் சாட்சியாக விரட்சங்கள் சாட்சியாக ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் சாட்சியாக தேவர்கள் சாட்சியாக விட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் பிடிக்க விடாது சன்னியஸ்தம்மையா ஒன்று நீ சொல்லணும் திரும்ப திரும்ப பூஹூ சன்னஸ்தம்மையா பூஹூ சன்னியஸ்தம்மையா பூஹூ சந்நியஸ்தம்மையா பூஹூ சன்னியஸ்தம்மையா பூஹூ சன்னியஸ்தம் பூ தண்ணியம்மையா பூ தண்ணியம்மையா பூ தண்ணியம்மையா கையை வேற தூக்கிட்டு வேற சொல்லணும் ரெண்டுத்தையும் இப்படி தூக்கின்னு சொல்லணும் இந்த மந்திரம் கிழக்கை பார்த்துட்டு சூரியனை பார்த்துன்னு சொல்லணும் நீங்கள் இப்போ சொல்லிடாதீங்க அதனால தான் சில பேர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சன்னியாசத்தில் இதெல்லாம் இருக்குது கையை தூக்கின்னு கத்தணும் மண்ணாசையை விட்டேன் பெண்ணாசையை விட்டேன் பொண்ணாசையை விட்டேன் விட்டேன் விட்டேன் விட்டேன் நச்சுக்கேத நன்றாக உறுதியாக விட்டேசா சந்யாசத்துக்கே இவ்வளோ அர்த்தம் இருக்கு நன்கு துறந்து விட்டாய் வேண்டின் உண்டாகத் துறக்க திருவள்ளுவர் எங்கே வேணாலும் கை கொடுக்குறார் வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்தவன் ஈண்டு இயற்பால பல உனக்கு உண்மையான இன்பம் வேண்டுமானால் எல்லாவற்றையும் துறந்து விடு உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறார் எப்படி வேண்டின் உண்டாக துறக்க துறந்த ஈண்டு இயற்பால பல நீ சந்நியாசம் பண்ணால் உனக்கு நிறைய நல்லதெல்லாம் கிடைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னா நல்லதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறோம் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் மற்றையவர் எல்லாம் திருக்குறள் தலைப்பட்டார் தீரத்துறந்தார் பரிபூர்ணா விட்டுட்டான் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எவ்வளவு எளிமையா அழகா கருத்தான் சொல்ல பற்ற கண்ணே பிறப்பருக்கம் மற்ற நிலையாமை காணப்படும் எல்லாம் சந்யாசத்தை சொல்ற குரல் அப்ப நமக்கு அபிமானம் இருக்காத சொல்லுவோம் நச்சிக்கே தக்சிஹி தூக்கி போட்ட எல்லாத்தையும் அப்படிங்கிறார் சும்மாவா தூக்கி போட்ட நீ அபித்தியன்னு அத்தியசிராக் அபித்தியன்னா ரொம்ப விவேகமா தூக்கி போட்ட சும்மா வேண்டான்னு விடலை சீ இந்த பழம் புளிக்கும்னு விடலை கிடைக்கலை அதனால விட்டேன் நிறைய பேர் கிடைக்காதனால விட்டேன்னா கிடைச்சிருந்தா நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்புறம் வேண்டாம் தெரியுது நமக்கு ஒத்து வராதுன்னு விட்டுட்டேன்னா வந்துருந்தா ஒத்துப்பேன்னு தானே அர்த்தம் ஆக அபித்தியாயன்னு ரொம்ப அழகான வார்த்தைகள் இதெல்லாம் அபித்தியாயன் அத்தியசிராக்ஷி நன்றாக சிந்தித்து பார்த்து துறந்திருக்கிறாய் உணர்ச்சி வசப்பட்டு விடவில்லை இமோஷனலாக சந்யாசம் பண்ணலை புத்தி பூர்வமாக சந்யாசம் பண்ணியிருக்கேன் சந்யாசங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன சப்ரெஷன் இல்லைது சன்னியாசங்கிறது சப்ளிமேஷன் ஆங்கிலத்தில் சொன்னால் இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு அந்த உடலையும் உள்ளத்தையும் இந்த எல்லாவற்றையும் இறைவனுக்கே ஒப்படைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மகான் ஞாசகா லகுநியாசகா அதை ஞாசகான்னா சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் சம்நாசகான்னு அர்த்தம் என்னை நல்லா சமர்ப்பணம் பண்ணிட்டேன் யாருக்கு ஆண்டவனுக்கு என்னை கொடுத்துட்டேன் நான் ஆண்டவனுடைய அடியவன் உடையவன் எல்லாம் சொல்கிறாங்களே ராமானுஜர் உடையவர்னா உடையவர்னா என்ன அர்த்தம் எம்பெருமான இவர் உடையவராக இருக்க பொருளுடைமை இல்லை அருள் உடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருடைமை நில்லாது நீங்கி விடும் வள்ளுவர் எவ்வளோ குரல் வருது வரணும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமைன்னா ஊக்கம்னு அர்த்தம் ஊக்கம் உடைமை தான் உடைமை எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா பெருமாளை உடையவராக இருக்கார் யாரு ராமானுஜர் ராமானுஜர் பெருமாளை உடையவராக இருக்கார் பெருமாள் இராமானுஜரை உடையவராக இருக்கார் ஆகையினால உடையவர் உடையவர் அப்படின்னு ராமானுஜரை சொல்கிறாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சந்நியாசம்னா என்ன ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அன்றே என் உடலும் ஆவியும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இவர் குதிரை வாங்க போனவர் மாணிக்க வாசகர் திருவாதூரில் இப்போ கும்பாபிஷேகம் வருது பத்தொன்பதாம் தேதி மாணிக்க வாசகர் கோயில் கும்பாபிஷேகம் புஸ்த பத்திரிக்கை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க திருவாசகத்தோட பத்திரிகை போட்டாங்க பத்திரிகை வித் திருவாசகம் புஸ்தகமாகவே போட்டாங்க இப்போ புஸ்தகத்தை திறந்தால் உள்ளே வந்து கும்பாபிஷேக நிகழ்முறை கும்பாபிஷேக பத்திரிகைலாம் போட்டு திருவாச்சக புஸ்தகமாகவே கும்பாபிஷேக பத்திரிகை போட்டாங்க அதெல்லாம் சொல்ல அன்றே என் உடலும் ஆவியும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே கொண்டில் ஆண்டவனுக்கு அதுதான் அடிகளாருங்கிறாங்க ஆண்டவனுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணி விடுறாங்க அதுவும் சந்யாசம் தான் அர்த்தம் அப்ப சந்யாசத்துக்கு என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு விடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆண்டவனுக்கு தன்னை அதாவது மோட்சத்துக்கு தன்னை கொடுக்கறதுனால அர்த்தகாம தர்மத்தை சந்யாசம் பண்றான் சர்வ தர்மான் பரித்திய மாமேக்கம் ரஜான் பரித்தியங்கிறதும் சந்யாசம் மாமேகம் ஷரணம் விரஜாங்கிறதும் சந்நியாசம் ரெண்டுமே சந்யாசத்துக்கு மீனிங் சர்வதர்மான் பரித்தஜ்யாசத்தினுடைய ஒரு அம்சம் இன்னும் சந்யாசத்தினுடைய இன்னொரு அம்சம் என்ன மாமேக்கம் ஷரணம் ரஜ சர்வதர்மான் பரித்தியஜங்கிறது பிரேயஸை விடுறது மாமேக்கம் ஷரணம் விரஜங்கிறது ஸ்ரேயஸை விரும்புறது அடையிறது ஆஹா சர்வதர்மாள் பரித்தியஜங்கிறது கர்மகாண்டத் மாமேக்கம் சரணம் விரங்கிறது ஞானகாண்டாகதினகாண்டாகதி சர்வர்மாள் பரித்தியஜங்கிறது அத்வைத் துவைதத்தியாக அத்வைதியாக மாமேக்கம் சரணம் விரதங்கிறது அத்வைதானஸ்வீக்கரணம் அப்படியே போயிண்டே இருக்கும் சொல்லின்றே இருக்கலாம் போல் இருக்கு தல தலைமுடியுள்ள சீமாட்டி எப்படி வேணாலும் அழி முடியலான் தான் என்ன எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலாம் எப்படி கொண்ட போடலாம் அப்படி கொண்ட போடலாம் இப்படி வேணாலும் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் இன்னும் இல்லாமல் பண்ணுறாங்க இப்படி போட்டுக்கிறாங்க அப்படி போட்டுக்கிறாங்க இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டெலாம் இருக்காங்க இது இன்றைக்கி நேர்த்திக்கல நம்ம இந்த வந்து சுவாமிக்கு ஹேர் நம்ம சுவாமிக்கு இருக்கிற ஹேர் உலகத்திலே பார்க்க முடியாது நம்ம சுவாமிலாம் இருக்கே அம்பாலா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் அது ரொம்ப சிவன் இந்த சிவனோட ஜட்டாம கூட்டம் மாத்திரம் அவங்க விதவிதமாக பண்ணுறான் இந்த சில்பி இந்த சில்பாஸ்திரத்தில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா விஷயம் நிறைய தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் சொல்ல முடியறதுங்கிறதுக்காக சொல்லு இந்த சர்வ தர்மான் பரித்தாக்கு நானே இன்னைக்கு தான் புதுசாக சொல்கிறேன் ஏதோ ஒரு வே வேகம் வருது அருள் அருள் அருள் வாக்கு அது வந்ததுன்னா வரும் அப்புறம் இல்லாட்டி நம்மளே யோசிச்சா கூட ஒன்றும் வராது இந்த வேகத்தில் வந்தா வந்தது ஆதிசங்கரர் சொல்றார் இல்லையா என்னது சிதேகா ஷடாசியா ஹிருதி தியோதே கிராபி சுப்பிரமணிய சுவாமி என்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறார் அதனால என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எனக்கே ஆச்சரியமா இருக்குங்கிறார் சங்கராஜர் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோத தே முகாத்து கிரஷ்டாபி சித்திரம் ஆகையினால சர்வதர்மான் பரித்தியத்தை இப்படி யோசித்தே பார்க்கலை தோன்றது சொல்லிகிட்டே இருந்தால் நவில்்தோறும் நூல் நயம் போலும் எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் இருக்கார் வந்துக்கிட்டே இருக்கார் நவில்்தோறும் நூல் நயம் போலும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நிறைய விஷயங்கள்லாம் புரியும் சாஸ்திர கிருப்பையும் வாங்க ஆஹா அபித்தியாயன்னு அத்தியசிராக்ஷி நல்லா யோசிச்சு பார்த்து அவசரப்பட்டு முடிவெடுக்காம நல்ல ஆற அமர சிந்தனை பண்ணி பார்த்து எண்ணி துணிக கருமோ ஆகையினால் நீ என்ன பண்ணுற எல்லாம் பண்ணிவிட்டு சன்னியாசம் பண்ணிவிட்டே பாது ரொம்ப சந்தோஷம் எப்படிப்பட்டது நான் சாதாரணமாக விட்டேன்னு அந்த இவர் சொன்னார் ராமதீர்த்தர் சொன்னார்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ராமதீர்த்தர் வந்து அமெரிக்கா போன போது விவேகானந்தாரருடைய கா காண்டம்பரரி அவர் அமெரிக்கா அவர் ரொம்ப அவரும் ரொம்ப சாஸ்திரியமாக படித்தவர் நிறைய கதை அவரை பற்றி சொல்லுவாங்க அவரை பற்றி ஒருத்தான் அவர் புகழ்ந்தான் சுவாமி நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டீங்களே ஒன்றுமே வச்சுக்கலையே நீங்கள் பெரிய துறவி உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நான் அவர் சொன்னாரான் நான் பெரிய துறவி இல்லை நீ தான் பெரிய துறவின்னாரான் அவனை பார்த்து அதே எப்படி நீங்கள் தானே என்ன போய் துறவிங்கிறீங்களே அப்படின்னா நான் வந்து அல்பமான பொருளைத்தான் திறந்தேன் நீ கடவுளையே திறந்துட்டியே இது ஒரு இது ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் வாடம் நான் சாதாரணமா இந்த அல்பமான பணம் பதவி புகழ விட்டேன் நீ பகவானையே விட்டுவிட்டேப்பா நீ தான் பிரம்மாண்டமான துறவி அவனுக்கு எப்படி குத்தும் பிரிய ரூபான் காமான் அத்தியசிராக் நான் எவ்வளவு உன்னை போட்டு அசைச்சு பார்த்தேன் ஆதிசங்கரேஸ்வரர் சத்வம் புனப்புன மயா பிரலோபியமானோப்பி பிரகர்ஷேண லோபியமான உனக்கு வந்து ஆசையை மூட்டி மூட்டி பார்த்தேன் நான் ஆ புனா புன மயா பிரலோபியமானோப்பி பிரியான் பிரியான்னு சொன்ன புத்திராதீன் குழந்தைகள் பிரியரூபான் அப்சரப் பெண்கள் பிரபிருத்திலஷணான் காமான் அ பிரியான் காமான் பிரிய ரூபான் காமான் பிரியான் காமான்னு சொன்னால் இகலோக விஷயான் இகலோக சுக விஷயான் பிரிய பரலோக சுக விஷயான் இகாமுத்திரார்த்த பலபோக விராகான்னு அர்த்தம் அ சத்வம் அத்தகைய நீ அத்தகைய நீன என்ன அர்த்தம் நீ ஸ்ரேய விரும்புகிற நீ இதெல்லாம் தியாகம் பண்ணிட்ட இகலோக சுகத்தையும் பரலோக சுகத்தையும் நல்லா யோசித்து பார்த்து விட்டுருக்க உணர்ச்சி வசப்பட்டு விடலை நீ நல்லா சிந்திச்சு பார்த்து அறிவுபூர்வமாக துறந்திருக்கிறாய் உணர்ச்சி பூர்வமாக நீ துறக்கவில்லை நீ அறிவுபூர்வமாக துறந்திருக்கிறாய் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் சன்னியாசம் பண்ணிட்டேன் பண்ணலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தானே தெரியும் இது நான் சன்னியாசியா இல்லையாங்கிறது வேஷம் போட்டிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு நான் சன்னியாசியாக இல்லையான்னு எனக்கு தெரியணுமே அது ஆத்ம பிரத்யமாக பரப்பிரத்தியக்ஷமாக ஆத்ம பிரத்யம் வெளியில் வேஷம் போட்டுருக்கிறதுனால நம்ம எல்லோரும் என்ன போது சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் இவர் திறந்துவிட்டார் சொல்லுவோம் ஆனால் சன்னியாசியாக நான் இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் ஆத்ம பிரத்யக்ஷம்னா ஹிரதயத்தில் நமக்கு தான் தெரியும் அது மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும்னா உன் காரியத்திலேருந்து தெரிகிறதுங்கிறார் நீ நடந்துக்கிற முறை நீ பேசுறத வச்சு உன் மனசை நான் ஊகம் பண்ணுறேன் நீ உன்னுடைய பேச்சு உன்னுடைய செயல் அதை வச்சு நாம் அனுமானம் பண்ணுறோம் என்னது ஒரு இது இருக்கு இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தில் தான் அர்த்தம் முகம்னு ஒரு அர்த்தம் சாதாரண அர்த்தம் பேச்சுன்னு அர்த்தம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பேச்சில் கண்டுபிடிச்சுடணும் இப்போ சைக்காலஜிஸ்ட்டே போனால் என்ன பண்ணுறார் அவர் கேள்வி தான் கேட்குறார் கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்கிறோன்னு பார்க்குறாரு அதை வச்சு நம்ம மனசை அவர் ஜட்ஜ் பண்ணுறார் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஜட்ஜு பண்ணுறார் இப்போ அவர் அதுக்குன்னு படிச்சிருக்கார் இப்படியெல்லாம் பேசினா அவனுக்கு இந்த அந்த ஏதோ ஒரு பேர் வச்சுருவார் அந்த ஃபோபியா இந்த ஃபோபியா அதுக்கு ஒரு நாமகரணம் நான் பண்ணி ஆகணும் ஆஹ இப்போ சொல்கிறார் அது எப்படி தெரியும் உங்களுக்குன்னு ஏதாம் ஸ்ருங்காம் வித்தமையீம் ஸ்ருங்காம் ந அபாப்தஹா நான் உனக்கு இந்த நகையை கொடுக்குறேன்னு சொன்னேன் வித்தமை வில உயர்ந்த நய நகை சாதாரணமாக கிடைக்காது இந்த வெறும் ரொம்ப ரேரஸ்ட்டு ஜுவல் உனக்கு கொடுத்தேன் அனந்தபத்மா சுவாமி கோயில் ஞாபக்சு வித்தமையும் வித்தமையும்னா என்ன பணம்னால் வேல்யூன்னா விலை மதிக்க முடியாது வில உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஸ்ருங்காம் ஸ்ருங்காம்னா செயின் நெக்லஸ் நீ வேண்டானு சொல்லிட்டேன் இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் நான் அவ்வளவு மெனக்கெட்டு உனக்கு உபாசனையோட கர்மாவை உபதேசம் பண்ணேன் அதையும் வேண்டான்னு ஊருக்காக தான் கேட்டிருந்தவர் எனக்காக இல்லைன்ட்டு ஏன்னா இவன் ஆத்ம வித்தியை தானே மூணாவது வாரமாக கேட்டிருக்கான் கர்ம கேட்டிருந்தா கூட கர்ம இவன் வேண்டானுட்டான் அதனால்தான் ஆத்ம வரணும்னா கர்ம வித்தியை வேண்டாங்கணும் ஆகையினால் ஆதி ஆதிசங்கரை சொல்கிறார் ரெண்டும் ஒரு மனுஷன் கடைப்பிடிக்கத்தான் வேணும் தர்மத்தையும் கடைப்பிடிக்கணும் பிரம்மனையும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டும் பண்ண முடியாது கர்மகாண்டத்தையும் ஞானகாண்டத்தையும் சைமல்டேனியஸாக அனுஷ்டானம் பண்ண முடியாது அதுக்கு பேர் சமசமுச்சயம்னு பேர் கர்மகாண்டத்தையும் ஞானகாண்டத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு பேர் சமசமுச்சயம்னு பேர் ஆனால் ஆதிசங்கர் என்ன சொல்கிறாரு முதல்ல கர்மாவை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு அப்புறம் ஞான யோகத்துக்கு வர்றது அதை வந்து என்ன கிரமசமுச்சயம்னு பேர் ஆ சமசமுச்சயம் கிரமசமுச்சயம் அதனால் அதையும் வேண்டான்னு விட்டான் வித்தமையும் சுருங்காம் ந இந்த நகையை ஒரு காட்டுற வச்சுங்களேன் இந்த நகையை நீ வேண்டான்னு விட்ட இந்த கர்மகாண்டத்தை வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு அர்த்தம் இந்த நகையை வேண்டான்னு சொன்னேன் இந்த கர்மகாண்டத்தை வேண்டான்னு விட்டுவிட்டேன் ந கர்மனா கர்மத்தியாக அமிர்தத்வமான ஷூ ரிச்சுவல் எல்லாம் விட்டாச்சு அவாப் நவாப் தான் அடுத்தது ரெண்டாவது கடைசி லயன் எஸ்வா மனுஷியாக ம மஜந்தி தாம் அத்தியசிராட்சி அப்படி போடணும் மனுஷியாக மெஜாரிட்டி பீப்புள் எதுக்கு ஓட்டு போடுவாங்க காமகாஞ்சன கீர்த்திக்கு தான் ஓட்டு போடுவாங்க மோட்சத்துக்காக ஓட்டு விடுவாங்க ஸ்ரேயஸுக்காக ஓட்டு போடுவாங்க மெஜாரிட்டி பீப்புள் அதான் சொல்றேன் எஸ்யாம் பகவா மனுஷா நிறைய மனிதர்கள் எதில் மூழ்குகிறார்களோ மஜ்ஜந்தின்னா என்ன அர்த்தம் மூழ்குகின்றார்கள் அர்த்த காம தர்ம புருஷ தர்மத்தை விடுங்கோ தர்மம் வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்குது அதில் அர்த்த கீர்த்தி பிரதானாக அதில் தான் எல்லோரும் மூழ்கிறாங்க அதை வேண்டான்னு சொல்லிட்டே உலகமே அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கறது பணம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு நிறைய பொருள் வச்சுருக்கிறவனுக்கு தான் மதிப்பு புகழ் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு ஒன்றும் இல்லாதவனை யாரும் மதிக்க தயாராக இருக்காங்க ஆனால் ஜனங்கள் எல்லாம் எதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கலை நீ வந்து ஸ்ரேயுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க அதுவும் இந்த வயசில் ஏதோ உனக்கு ஜென்மாந்திர சம்ஸ்காரம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது நச்சிகேதஸ் ஒரு என்ன சொல்கிறது சைல்டு ப்ராடிஜி மாதிரி ஸ்பிரிச்சுவல் சைல்டு ப்ராடிஜி மாதிரி எடுத்துக்கலாம் ஏதோ உனக்கு சம்ஸ்காரம் இருக்குது அதனால்தானே கேட்குறான் இங்கே யமதர்மராஜா சொல்லி தராரா நச்சிகேது சொல்கிறாங்களா யமலோகத்துக்கு போனானா இது பல கேள்விகள்லாம் இடையிலடையே நம்மளே கேட்குறோம் அதில் நமக்கு தாத்பரியம் இல்லை இப்போ நமக்கு பாட நச்சிகேதனுடைய ஒரு இதுவோ நமக்கு அவனோடய குணம் வேணும் அந்த குணம் தான் நமக்கு முக்கியம் பிரம்ம வித்யாச்சாரியரான யமதர்மராஜாவோட குணம் நமக்கு முக்கியம் அதுதான் நமக்கு பாடமே தவிர இது எப்படி நடந்தது நிஜமாகவே நடந்திருக்குமா யமலோகத்துக்கு போனானா யமலோகத்துக்கு போனது இதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னா அப்போ நம்ம என்னோடுவோம்னா அதெல்லாம் சக்கை இப்போ நம்ம படிச்சுனுக்குறது சாரம் கதையெல்லாம் சக்கை அதன் கதையின் மூலம் சொல்லப்படும் மீதி இக்கதையிலிருந்து நீ அறியும் நீதியாதுன்னு தான் நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருக்கோம் இக்கதையிலிருந்து நீ அறியும் நீதியாது அப்படித்தானே கேட்பாங்க இந்த கதையை சொல்றது முக்கியமா கதையில இருக்கிற நீதி முக்கியமான நீதியை சொல்றதுக்கு தான் கதையே தவிர நீதி தான் முக்கியம் நீதி தான் உயிர் கதை உடல் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ எஸ்யாம் பகவா மனுஷியாக மஜ்ஜந்தி மஜ்ஜந்தின்னா முழுகிறதுன்னு அர்த்தம் கோயிலெலாம் திருமஜ்ஜனம் அதுதான் மஞ்சனம்னு ஆயிடுத்து திருமஞ்சனம் ஆனது வந்து திருமஜ்ஜனம் ஸ்ரீ மஜ்ஜனம் அது வந்து தமிழில் திருமஞ்சனம் அப்படின்னு ஆயிடுச்சு மஜ்ஜனம்னா முழுகிறதுன்னு அர்த்தம் அப்போ இது இந்த அவனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் நச்சுக்க புகழ்ந்திருக்கார் இந்த வரப்பா நீ ரொம்ப ரொம்ப விவேக்கி எல்லாத்தையும் இந்த அர்த்த காமத்தை வேண்டான்னு விட்டுட்ட அது மாத்திரமில்லை இந்த நகையை வேண்டான்னு சொன்னேன் இந்த கர்மத்தை வேண்டான்னு ஜனங்களெல்லாம் கர்மத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஜனங்களெல்லாம் இந்த மாதிரி நெக்லஸை மிஸ் பண்ணுவானே எவனாவது கிடச்சிதுன்னா கோயிலில் இருக்கிற நகை எல்லாமே கொள்ளையடிக்கிறான் நம்ம ஊரில் எல்லாம் கோயில் நகையெல்லாம் கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் பண்ணி போட்டதே இவ்வளவு இருக்குது ஞாயம் மீனாட்சி அம்மன் அத்தனை நகையும் அடிச்சுன்னு போயிட்டான் சிதம்பரம் கோயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பண்ணி போட்ட நகை இன்னும் நிறைய இருக்குது இப்போது பலமுறை கொள்ளையடி சோமநாத்த வந்து பதினெட்டு தடவை நகை எடுத்துன்னு போயிருக்கான் பதினெட்டு தடவையே பதினெட்டு தடவையா தெரியல நான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தடவை மூட்டை மூட்டையாக தூக்கினு போயிருக்கான் அதெல்லாம் நமக்கு புரிஞ்சாது தானே அள்ளின்னு போயிருக்கான் இப்போவும் இருக்குது ஃபிட்டாக எடுத்துருவான் இப்பவும் கோயிலில் இருக்கிற நகைகள்லாம் மீனாட்சி அம்மனுக்கு தெரியுமா அந்த நகைக்கே தெரியுமா என்ன வெங்கடாச்சரவதிக்கு மூணு வயிறு கிரீடம் இருக்குது தேகப்பட்ட கிரீடங்கள்லாம் பண்ணியிருக்கு சுவாமி பழனி முருகனை போய் கோமணத்தை கட்டி வெறும் ராஜ அலங்காரம் தண்டபாணிக்கு ராஜ அலங்காரம் இருக்கிற நகையெல்லாம் அந்த சுவாமி மேல போட்டாதான் சர்வாலங்கார பூஷிதரா இருக்கார் அப்படியாவது கடவுளுக்காக போட்டு சமர்ப்பணம் வேடிக்கை பார்க்கறத விட பெரிய பெரிய பங் பங்களாவாக கட்டுறா கோவில் இருக்கு அதுபோல கோவில் பரிசா கட்டி சுவாமிக்கு நகையை போடட்டும் வேண்டாங்களே ஆனால் நகைக்காக சுவாமியை பார்க்குறோமா சுவாமி முக்கியமாக நகை முக்கியமா எஸ்யாம் பகவோ மனுஷா மஜ்ஜந்தி விட்டா கடவுள்கிட்ட கூட பொருளை போட்டு தான் கடவுளை பார்ப்போம் பரவாயில்ல அதுக்காக நான் ஒன்றும் எகெயின்ஸ்ட் கிடையாது ஆனால் வந்து விஷயம் தெரியும். அப்படியே வந்து வெங்கடாச்சிரவதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த அபிஷேகத்தை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெங்கடாச்சிரவதி பார்த்தோம்மாண்ணா அவர் விரும்பினா இதாக அது ஒரு ஸ்ரீவதம் மாத்திரம் எடுக்க மாட்டாங்க பாக்கி எல்லாத்தையும் ஆபரணத்தையெல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது பார்க்க இதாக இருக்கும் அதுக்கப்புறம் போடணும் நம்மளும் நிறைய பண்ணி தான் போட்டிருக்கோம் சுவாமிக்கு தங்க கவச்சம் போடுற இன்னைக்கு இன்னைக்கு தங்க கவச்சம் பார்க்க அப்படியா சுவாமி பார்க்க வருவாங்க சொர்ணக்கவச்சம் இன்றைக்கி அதேமாதிரி இன்னும் நாளைக்கு சொர்ண கவச்சமோ ஆமாம் மாசு மாதம் கடைசி வியாழ் வியாழக்கிழமை தமிழ் மாதம் கடைசி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தங்க கவச்சம் அலங்காரம் ஒரு ஒரு தமிழ் மாதம் நாளைக்கு தங்க கவச்சம் போடுவானோ ஆமா தங்க கவச்சம் தெரியுறதா எங்கள் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் அர்த்தகாமத்தையும் ஈஸ்வரனோட சம்பந்தப்படுத்துறதுக்கு பேர் தான் கர்மயோகம் அர்த்தகாமத்தை ஈஸ்வரனோட சம்பந்தப்படுத்தினா அது சகாம கர்மயோகம் அப்போ அதெல்லாம் அப்படியே நிஷ்காமம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் எஸ்யாம் பகவாக மனுஷியாக மஜ்ஜந்தி ஆஹ நச்சிகேத புகழ்கிறார் ஹே விராகி மகத் மகாவிராகி அப்படிங்கிறார் ஓ நச்சிகேதே பரம வைராக்கியசாலிப்பா நீ விவேகி பரிபூர்ண வைராக்கியசாலி இப்போ வைராக்கிய விவேகத்தையும் வைராக்கியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறார் உனக்கு இருக்கிற விவேகமும் வைராக்கியத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப எனக்கு இப்படி ஒரு அற்புதமான சிஷ்யன் கிடைச்சான்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சிஷியனை புகழ்ந்தார்னு வச்சு எவ்வளோ தூரம் இருக்கும் சிஷியனுக்கு அப்படியே பெரிய கட்டியை தூக்கி தலையில் வைக்கிறார் அப்புறம் இன்னும் விளக்கி சொல்கிறார் தூரமே தேவி பரீ அவித விதையீப் நச்சிகேதம் மகவோலோ பத்தூரமேத்தை விபரீத்தீ அவித்து வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மநே காமாலோலு பந்த ரொம்ப அற்புதமாக உபதேசம் பண்றார் யம தர்மராஜா ஏ दूरं विपरीते विशूची விசூச்சி இந்த धर्मते காமமும் தர்மத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இப்போ ஒதுக்கிறோம் பயப்படாதீங்க தர்மங்கிறது வந்து அர்த்தகாமத்துக்கும் சாதனம் சித்தசுத்திக்கும் சாதனம் ஆ மோக்ஷத்துக்கு பரம்பரா சாதனம் எது தர்மம் புண்ணிய காரியங்களெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான லௌகிக விஷய சுகத்தையும் கொடுக்கக்கூடியது நமக்கு மன தூய்மையும் கொடுக்கக்கூடியது முக்தியையும் ஞானத்தின் வாயிலாக கொடுக்கக்கூடியது எனவே தர்மத்தை விடு இது வச்சுப்போம் தர்மத்தை ஃபோக்க தர்மத்தை எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறான்னா நிறைய பேர் அர்த்தகாமத்துக்காக அப்படிங்கிற அர்த்தத்தினால இந்த கருத்தை சொல்கிறோம் இங்கே என்ன சொல்கிறார் ஏத்தே ஏத்தேன்னா இந்த ரெண்டும் ஸ்ரேயா ஸ்ரேய்சு பிரேயஸ் அதுதான் சொல்கிறார் ஈயத்தை அர்த்தாத்யவு பிரேயோனித இத்தியுக்தம் அதாவது பிரேயஸை வந்து மந்தன் ச பண்றான் தீரன் ஸ்ரேய சூஸ் பண்றான் அதனால இது ரெண்டையும் திரும்பவும் சொல்றார் ஏதே விபரீதே டயகனலி ஆப்போசிட் இது வடதுருவம் அது தென் துருவம் போன்றது பின்னால நிறைய வரப்போறது ஆகினால இது சம்சாரத்துக்கு காரணம் இது மோக்ஷத்துக்கு சாதனம் முக்தியம் இந்த ஸ்ரேயஸும் பிரேயஸும் ரெண்டையும் சொல்கிறார் தூரங்கிறார் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம் உலக மக்களுக்கும் ஆன்மீக மக்களுக்கும் என்ன சொல்கிறது லௌகிகர்களுக்கும் வைதிகர்களுக்கும் வைதிகனால் நான் உண்மையான வைதிகனை சொல்கிறேன் அப்படி வேறு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு கிளாஸ் போட வேண்டியிருக்கு உண்மையான வைதிகனுக்கும் அதாவது ஆபாச வைதிக வாஸ்தவ வைதிகா எப்படிலாம் பிரிக்கிறோம் பாருங்கள் அதான் வைதிக போலி உண்மை வைதிகன் உண்மை வைதிகன் போலி வைதிகன் இவையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு உண்மை வைதிகன் போலி வைதிகன் ஏதோ ஏதோ ஏனோ கடைபிடிக்கிறோம் அதுக்காக நான் மட்டந்த ட்ரென் சொல்லக்கூடாது புரியறதுக்காக சொல்றேன் லௌகிக்கன் ஆக லௌகிக்கன் லௌகிகன்னா என்னர்த்தன் உலகையில் வாழ்க்கையில் உழல்றவன் வைதிகன் ரெண்டுலையுமே என்ன ஏதே தூரம் இதுவும் அதுவும் வித்தியாசம் இருக்குதுப்பா இது மோட்ச புருஷார்த்தம் எல்லாத்தையும் விடுற விஷயம் இது எல்லாத்தையும் ஃபோசஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்க்கறது விருந்து உயர்ந்ததா விடுறது உயர்ந்ததா அப்படின்னு யோகச பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ பரிக்கிரக நிராசாச்ச நிரீகா ச நித்தியமேகாந்தசீலதா விவேகச்சூடாமணி ஆன்மீக வாழ்க்கையின் முதல் வாயில் படிங்கிற ஆதிசங்கர் யோகசிய பிரதமம் துவாரம் ஆன்மீக வாழ்க்கையின் நுழைவாயில் என்ன தெரியுமா மௌனம் பேசாமல் இருக்கிறதுங்கிற அபரிக்கிரக பொருள் ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாது பொருள் மிகப்படையாமை பேச்சை குறைக்கணும் பொருளை குறைக்கணும் பேச்சுன்னா லௌகிக விஷயங்கள்னு அர்ச்சம் லௌகிக்க விஷயங்களை பற்றின பேச்சை குறைக்கணும் பொருளையும் குறைக்கணும் யாராவது நம்மளுக்கு வந்து ஆசையை மூட்டினா ஆசைப்படக்கூடாது நிராசா நிரீகாச்சா நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் சாமானு வச்சுருக்கோம்னா அதுலேயும் பற்று இருக்கக்கூடாது அதிகமாக ஜனங்களோடு சேரக்கூடாதான் தனியாக இருந்து பழகணும் இத்தனையும் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கு என்னெல்லாம் மௌனமாக இருக்கிறது அடுத்தது சாமானு நிறைய சேர்த்துக்காமல் இருக்கிறது அப்புறம் வந்து புதுசு புதுசாக வசுவணும்னு ஆசைப்படாமல் இருக்கிறது இருக்கிற கொஞ்சம் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுருக்கிற பொருளையும் காணாமல் போயிடுதுன்னா கவலைப்படாமல் இருக்கிறது பற்றுலாமல் இருக்கிறது அடுத்தது என்னென்னா அதிகமாக யாரோடையும் நிறைய பேசாமல் தனியாக இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான் முதல்ல கொஞ்சம் சத்சங்கம் வேணும் சத்சங்கம் எதுக்குன்னா ஏகாந்தத்துக்கு ஏகாந்தத்தில் இருந்தால் நமக்கு மனசு இன்னும் ஆழமாக நம்மளை பற்றி சிந்தித்து நம்மளை தெளிவுபடுத்திக்கலாம் ஆனால் சத்சங்கம் ஏகாந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏகாந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த சத்சங்கம் வேஸ்ட் அறத்தில் ஜனசம்சதின்னு இருக்குது கீதையில் ஜனக்கூட்டத்தில் விருப்பம் இருக்கக்கூடாது கம்பெனி கம்பெனின்னு ஓடக்கூடாது நீ உனக்கு நீ எனக்கு ஒரு கம்பெனி கொடு நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு ஓடக்கூடாது நம்ம தனியாக இருக்கிறதுக்கு பழகணும் என்ன சொல்கிறாங்க இல்லையா இனிது இனிது ஏகாந்தம் இனிது எதுக்கு இங்கே சொல்கிறோம்னா இது ஏகாந்தம் அது என்னது நான் எப்போ பார்த்தாலும் கூட்டம் செல்ஃபோன் ஒன்றே போகும் அசத் சங்கத்துக்கு அதில் சத்சங்கம் பண்ணால் பரவாயில்லையே நீங்கள் ஃபோனில் வந்து இன்னைக்கு சுவாமிஜி வந்து ஸ்ரேயஸ் பிரேயஸை பற்றி சொன்னார் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னீங்க வச்சுக்கோங்க சீக்கிரம் ஆஃப் வேற சமாச்சாரம்னா பேசுவாங்க எப்படிப்பா நீ அங்கே போயிருக்கே உலகம் தெரிஞ்சிக்காமல் என்னையா பாடம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணி என்னவோ கடமாக உபனிஷத்தான் போய் படிச்சுட்டுருக்காங்க இந்த சாமியாருக்குன்னு குழப்பில்ல இவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க ஜனங்கள்லாம் அப்படி சொல்கிறது உண்டு அவங்க என்ன அவங்களோட உலகம் வேறே நம்ம உலகம் தூரமேத்தே விபரீத்தே ஆப்போசிட் நம்ம எந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அவன் வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறவன்ட போய் அதுக்கும் இதுக்கும் தூரமே தேரீத்தேன்னா பின்ன பலன் விஷூச்சின்னா விபரீத்தே விஷூச்சி விபரீத விஷூச்சின்னா நானா கத்தின் அர்த்தம் மெட்டீரியலிசம் வந்து எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் மனசை தான் கொடுக்கும் ஏன்னா அது வந்து பல விஷயங்கள் இருக்குது அதனால் மனசு பலவிதமாக போகும் இங்கே ஒரே லட்சியம் ஈஸ்வரன் ஞானம் உபநிஷத்து குரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் அங்கே வந்து ஃபோக்கஸ் வந்து என்ன நிறைய சஞ்சலம் வரும் ஃபோட்டோ எடுத்தாலே என்ன ஷேக்காக எடுத்துடணும் அதில் ஷேக் ஆகிடும் இதில் ஷேக் ஆகாது அது சஞ்சலத்தை உண்டு பண்ணும் இது சஞ்சலத்தை நீக்கும் விபரீத விஷூச்சி இப்படி ஒன்று சொல்கிறார் ஆ இது ஒரு நீங்கள் ஸ்ரேய்பிரேயச சார்ட்டு போடணும் பிரேயஸுக்கும் ஸ்ரேயஸுக்கு இதெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் சார்ட் என்னெல்லாம் சொன்னோம் பாருங்க இது என்னது ஒன்றுக்கொன்னும் விபரீதம் தூரங்கிறார் விஷூச்சி பின்னஃபலம் தூரம் அதுக்கு அதுக்கும் வெகு தூரம் அப்புறம் அவித்யாயாச்ச வித்யே திஞாத்தா அது அறியாமை இது அறிவு அது அவித்யாங்கிறார் பிரேயஸ் அவித்யா அக்ஞானம் ஆனந்தம் வெளியில் இருக்குதுன்னு தப்பாக நினச்சின்னு இருக்கான் மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலும் தான் இன்பம் இருக்கிறது என்பது அக்ஞானம் அறியாமை தன்னிலே தான் பேரின்பம் இருக்கிறது என்பதை உணர்வு தன்னிலே என்ன தானே தான் பேரின்பம் இருக்கிறது என்பதை உணர்வது வித்யா அறிவு ஆனந்தம் வெளியிலே இல்லை ஆனந்தம் என் ஸ்வரூபம் என்று அறிவது வித்யை வித்யேதி ஜாத்தா வித்யேதி ஜாத்தா அது சம்சாரம் இது மோட்சம் ஆக இது ரெண்டும் வேற வேற அதான் ஞாத்தா பண்டிதர்களால் நன்கு இது அறியப்பட்டிருக்கிறது நெர்ஞாத்தா பண்டிதைங்கிற சங்கராஜர் ஞாத்தாண்ணா அறிஞர்களால் இவ்வாறு அறியப்பட்டிருக்கிறது என்ன அறியப்பட்டிருக்கிறது இதுவும் அது அவித்யா இது வித்யா என்று பண்டிதர்களால் அறியப்பட்டிருக்கிறது இது வேற இது சம்சார கதி இது மோட்சம் என்று பகுத்தறியப்பட்டிருக்கிறது ஆகிய நான் இப்போ பாருங்க நான் புகழ்றேன் நச்சிகேதசம் வித்யாபீப்ஸினம் மன்யே நீ அறிவுடையவன் நீ அறிவை நாடுகிறாய் அறிவை விரும்புகிறாய் என்று நான் கருதுகிறேன் நச்சிகேதைங்கிற நச்சிகேதை பார்த்துட்டே சொல்றார் நான் ஷண்முகத்தை நேசுகிறேன் சொன்னால் எப்படி இருக்கும் ஷண்முகத்தை பார்த்துட்டே அதே மாதிரி அப்போ நச்சிக்கேதை அறிவை நாடுபவனாக நான் கருதுகிறேன் அறிவை நாடுபவனாக ஸ்ரேயை நாடுபவனாக ஒரே பலனை விரும்புபவனாக கருதுகிறேன் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டு நான் ஒரு பேப்பர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் எல்லாருக்கையும் எல்லோரும் எழுது உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி இதில் எழுதுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வரிசையாக எழுதுறேன்னு வச்சுங்க நிறைய உங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆறு எல்லாருக்கும் உங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பேப்பர் கொடுக்கப்போகிறேன் பேனாக கொடுக்க போகிறேன் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொன்னால் மோக்ஷம் மோக்ஷம் only அப்படின்னு எத்தனை பேர் எழுதுவேன் நீங்களே கேட்டுங்க நான் இப்போ உங்கள்ட்ட பேப்பரை கொடுத்து நீ எழுதுங்கன்னு சொல்லி அதை வாங்கி என்னோட மோக்ஷம் போய் அதெல்லாம் வேண்டாம் உங்கள்ட்ட பேப்பரை ஈஸ்வரஹா ஈஸ்வரஹா எலோன் மோக்ஷந்தான் வேணும் மோட்சத்தை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் எழுதுவோம் நச்சிகேதன் என்ன சொல்கிறான் அந்நியம் வரம் நச்சுக்கேதா நவரிணீதே வேறு வரத்தை நச்சுக்கேத மாட்டான் அப்படின்னு சொன்னதுனால நீ சொல்கிறார் நச்சிகேதஸை நான் வித்யையை பிரார்த்திப்பவனாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி நச்சிகேதை புகழ்றார் அது எப்படி உங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா பகவகா காமாக துவா ந அலோலு பந்த எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னேன் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு சொன்னேன் கொஞ்சமாவது உன் மனசில் கொஞ்சமாவது அதை படணும்னு ஆசை வந்துதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறார் எப்படி போடுறார் நான் கொடுக்கறேன்னு சொன்னது நிறைய பண்ண முடியல நானும் என்னெல்லாம உனக்கு கொடுத்து பார்க்கிறேன்னு சொன்னேன் நீ அசையிலேயே அதனால உன்னை நான் வந்து நீ ஞான நிஷ்டன் நீ ஸ்ரேயோ நிஷ்டன் மோக்ஷ நிஷ்டன் என்று நான் அறிஞ்சு சந்தோஷப்படுறேன் நச்சிகேத அப்படின்னார் இப்போ என்ன பண்ணுறார் அடுத்தது அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுலாம் வந்து என்ன பண்ணுறார்னா இந்த பிரேயஸ விரும்புனவங்களை நிந்த பண்ண போறார் அர்த்தகாமத்தை விரும்புகிறவர்களை நிந்த பண்ணுறார் அர்த்த காமத்தை விரும்புகளை நிந்தன பண்றார் புகழணும்னா பிரேயச இகழணும் இகழ்வதற்காக அல்ல மற்றொன்றை புகழ்வதற்காக எப்பவுமே அது இது பேர் நகி நிந்தா நியாயம்னு பேர் நிந்த பண்றது நிந்தைக்காக இல்லை அதை இன்னொன்று புகழ்கிறதுக்காக இப்போ கர்மகாண்டத்தை நிந்த பண்ண போகிறார் ரிச்சுவலை எல்லாம் நிந்த பண்ண போகிறார் தர்மாநுஷ்டானத்தையே நிந்த பண்ண போகிறார் எந்த மாதிரி தர்மானுஷ்டானத்தை நிந்த பண்ண போகிறார் அர்த்தகாமத்துக்காக அனுஷ்டிக்கப்படுகிற தர்மத்தை நிந்தனை பண்ண போகிறார் பண்ணக்கூடிய தர்மானுஷ்டானத்தை நிந்த பண்ண போகிறார் ஜாகிரதையாக அது எதுக்காகனா நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக சகாம தர்மானுஷ்டானத்தை நிந்த பண்ணுறது எதுக்காக நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்காக ஜாகிரதையாக புரியுங்க பலனை விரும்பி தர்மத்தை பண்ணுறவனை புண்ணியம் பண்ணுறவனை நிந்த பண்ண போகிறார் எதுக்குன்னா பலனை விரும்பாமல் புண்ணியம் பண்ணுறதுக்காக பலனை விரும்பாமல் புண்ணியம் பண்ண வைக்கணும்னா பலனை விரும்பி புண்ணியத்தை நிந்த பண்ணணும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பலனை விரும்பக்கூடாது பலனை எதிர்பார்க்காதே பலனில் அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் பலனில் அதிகாரம் கொடுத்துருக்கு நம்ம தான் அதை வேண்டான்னு சொல்லணும் நான் கர்மா பண்ணால் எனக்கு பலனுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா கர்மத்தில் அதிகாரம் இருந்தால் பலனில் அதிகாரம் உண்டா இல்லையா இல்லை உனக்கு கர்மாவில் மாத்திரம்தான் அதிகாரம் பலனில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை சாஸ்திரம் உங்கள் தப்பாக நினச்சின்னு இருக்கோம் ஆதிசங்கர் தெளிவாக சொல்லியிருக்கார் கர்மண் நேவாதிகாரஸ்தே மாலேஷு கதாச்சன சங்கம் தியக்துவா பலன் செய்வ எல்லாம் கீதையில் இருக்கு கிளீனா ஏதாவது பலனை நான் வந்து சங்கம் தியக்துவா பலன் செய்வேன்னா அதாவது கர்மத்தில் சங்கத்தை விடனும் பலன்லையும் சங்கத்தை விடணும்னு சொல்லியிருக்கு இப்போ பலனில் சங்கம் எனக்கு அதிகாரம் இருந்தால் தானே விட முடியும் எனக்கு அதிகாரம் இல்லைன்னா பலனை நான் எப்படி விட முடியும் புரியுறதா இப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் புரியணும்னு நான் எதிர்பார்த்து பேசணுமா புரிய வேண்டான்னு எதிர்பார்த்து பேசணுமா இது புரியுறதோ இப்போ நான் பேசின்னு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கோ எங்களுக்கு புரிஞ்சா என்ன புரியாட்டி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியுமா அப்படி நீங்க நினைக்கணும்னு நினைச்சு நான் பேச முடியுமா பேச முடியாது கர்மாவிலையும் நமக்கு அதிகாரம் இருக்கு பலன்லையும் நமக்கு அதிகாரம் இருக்கு ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார் பலன்ல இருக்கிற அதிகாரத்தை வரும் பலன்ல அதிகாரத்தை நீ யூஸ் பண்ணாத அப்ப நீ வந்து மோட்சத்துக்கு காரணமா ஆகும் வினையிலும் நமக்கு உரிமை உண்டு வினை பயனிலும் உரிமை உண்டு நிறைய பேர் என்ன நினச்சிருக்கேன் அது அது சம்ஸ்கிருத பாஷையாக இருக்கிறதுனால சங்கராச்சார பாஷ்யம் இல்லைன்னா இதெல்லாம் புரியவே புரியாது கஷ்டந்தான் அந்த பாஷ்யம் வாசிக்காததுனால அது ஒரு பரம்பரை பரிசாயிடுச்சு சரியாக படிக்காதனால கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு மொட்டையாக சொன்னோம்னா நிறைய பலனை எதிர்பார்க்காம எந்த கர்மாவும் பண்ண முடியாது நீ பாட்டுக்கு சமைச்சி வை அது கெட்டுப்போனால் என்ன நல்லா இருந்தால் என்ன பலனி நமக்கு அதிகாரம் இருக்கு வினை ஆற்றுபவனுக்கு வினைப்பயனில் நிச்சயமாக உரிமை உண்டு வினை ஆற்றாதவனுக்கு வினைப்பயனில் உரிமை கிடையாது வினை ஆற்றுபவனுக்கு வினைப்பயனில் உரிமை நிச்சயமாக உண்டு வினையிலும் உரிமை வினைப்பயனிலும் உரிமை நான் வேலையை ஒழுங்கா செஞ்சா சம்பளம் எனக்கு ஒழுங்கா வந்தானும் இல்லையா வேலை செய்யறதுதான் என் கடமை என்ன நீங்கள் சம்பளம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி போனா என்ன அப்படின்னு பார்க்க முடியுமா ஆனால் ஒன்றும் பண்ணலாம் நான் வேலை செய்கிறேன் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்க விரும்பலேன்னு நம்மளால் முடியுமா முடியாத என்றைக்குமே ஒரு வேலைக்கு பணம் பொருள் உண்டு ஆனால் வேலையை செஞ்சுட்டு பொருள் வேண்டா ஹானரரி ப்ரொஃபஸர்ஸ் இருக்க ரொம்ப வருஷமாக ஒரு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் நான் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் சார் ஆனால் அதே ஒர்க்கை பண்ண விரும்புகிறேன் ஆனால் எனக்கு சேலரி வேண்டான்னு சொல்கிறார் சொல்லலாமா கூடாதா அப்புறம் நிர்வாகம் என்ன பண்ணும்னா அவருக்கு ஒரு தங்க செயினை போடும் அதுவும் வேண்டாங்கிற எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எதையாவது கொடுத்தீங்கன்னா அது நான் வந்து இதாகிடும் நான் வாங்க மாட்டேன் அதாவது நமக்கு உரிமையை வந்து விட்டுக் கொடுக்கல நிறைய பேருக்கு வந்து அதாவது கடமை உரிமை இரண்டும் பிரிக்க முடியாது கடமை உரிமை கணவனுடைய கடமை மனைவிக்கு உரிமை மனைவியின் கடமை கணவனுக்கு உரிமை புரியறதோ அரசனின் கடமை மக்களின் உரிமை மக்களின் கடமை அரசனின் உரிமை பிரிக்கவே முடியாது இப்போ மனித உரிமை கழகம்னு இருக்கு மனித கடமை கழகம்னு வரப்படாதோ ஏன் வரமாட்டேங்குது அப்பெல்லாம் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து கடமையை விட உரிமையில்தான் கவனம் ஜாஸ்தி உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றானே தவிர கடமைக்கு குரல் கொடுப்போம்னு வாயே வரமாட்டேங்கிறேன் ஏன்னா சோம்பேறி உரிமைக்கு குரல் கொடுப்பவன் கடமைக்கும் குரல் கொடுத்தாதான் சரி வரும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்தில் வரப்போற மந்திரம் கர்ம காண்டத்தை நிந்தை பண்ண போறது பலனை விரும்பி கர்மத்தை பண்ணுறவனை நிந்த பண்ண போகிறது பலனை விரும்பி கர்மம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்க போய்த்தானே பலனை விரும்பி கர்மம் பண்ணுறதை நிந்தை பண்ண முடியும் பலனை விரும்பி கர்மம் பண்ணவே முடியாதுன்னா பலனை விரும்பி கர்மம் பண்ணுறதை எப்படி நிந்திக்க முடியும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவன நிந்தனை பண்ணுறது அப்படின்னா எப்படி இருக்கும் அதாவது வேண்டிய செல்லும் இருக்கு நிறைய சம்பாதிச்சாச்சு கிரீடு நிறைய வேணும்னு நினைக்கிறான் அவனைத்தான் நிந்த பண்றது அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஓம் சகனாபவ தூ சஹன்து சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வித் ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி